ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் தற்சமயம் ஒரு வைரஸ் வியாதியானது பலவிதமாக பரவி வந்துட்டுருக்கு அது நம்மை ரொம்ப பாதிச்சு நம்மை சிரமப்படுத்தாது என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் சில கட்டுப்பாடுகளை பின்தொடரணும் இந்த சமயத்திலேன்னு இல்லாமல் தொடர்ந்து இன்னிலிருந்து ஆரம்பித்து இனி இந்த கட்டுப்பாடுகளை நாம் கட்டாயம் அனுசரிக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும் மனுஸ்மிருதியிலே சொல்கிற பொழுது மனு சொல்கிறார் அனபியாசேன வேதானாம் ஆச்சாரஸ் சவர்ஜனாத் ஆலசியா அன்னதோஷாச்ச மருத்தியுர் ஜிஹாம் சதி எப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மரணபயம் வரும் அல்பாயுஷாக ஜனங்கள்லாம் போகும்படியான ஒரு நோய் எப்போ வரும் அப்படின்னா வேதானாம் வேதம் படிப்பது குறைவாக இருக்கிற வேதம் சொல்கிறபடி வாழ்க்கையை அமைச்சிக்காத பொழுதும் ஆச்சார சர்ஜனாத் ஆச்சாரம் இல்லாமல் ஆச்சாரம்னா ஒழுக்கம் ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்துறதுனாலேயும் ஆலஸ்யாத்து சோம்பல்னாலே நிறையா தவறுகள் செய்வதனாலும் அன்னதோஷாச்சா அன்னதோஷம் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதனாலேயும்தான் வித் மிருத்யு ஜிகாம்சதி மரணமானது மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னு மனுஸ்மிருதியிலே சொல்கிறார் இதை எப்படி நாம் சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது ஞானம் தபோக்னிராகாரோ மர்மனோவார் யுபாஞ்சனம் வாஜு கர்மார்க காலோச்சா கர்த்தி நாம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது ஏதோ தெரியாத முடியாத காரணங்கள்னாலேயும் நிறைய தவறுகள் நடந்து போயிடுறது அதனாலே நம்மை சுத்தி இது மாதிரி கெட்ட சக்திகள் அதிகமாக ஆயிடுறது அப்படின்னா எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா என்ன மாதிரி நோய்க்கு என்ன மாதிரி பச்சத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பச்சம் ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு வியாஜி வந்துருச்சோம்னா அந்த வியாஜியை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் மருந்துங்கிறது இருபது தான் நமக்கு வேலை செய்யும் பாக்கி எண்பது பெர்சன்ட்டு அந்த பச்சம்தான் நமக்கு அந்த வியாதியை குணப்படுத்துறது பச்சம்னா அதற்கேன்னு உள்ள கட்டுப்பாடுகள் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தலைவலி வருது அப்படின்னு வச்சுப்போம் தலைவலி வந்தால் என்ன காரணம் அப்படின்னா சில காரணங்கள்னாலே தலைவலி வரலாம் அதாவது கனமான ஆகாரம் ரொம்ப ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றோம்னா சாப்பிட்ட உடனே நமக்கு அந்த ஆகாரத்தை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்முடைய உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த ஆகாரத்தை ஜீரணம் பண்ணுற அளவுக்கு ரத்தம் தேவைப்படுறது அப்போது நம்ம உடம்பில் உள்ள ரத்தம் பூரா அந்த ஆகாரத்தை ஜீரணம் பண்ணுறதுக்கு போகிறது ஆகையினால்தான் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது சாப்பிட்ட உடனே ஒரு அசத்தம் என்ன காரணம்னா மூளைக்கு போகிற இரத்தம் குறையிறது என்ன ஜீரணம் பண்ண போகிறது அது அப்போது தூக்கம் வரும் நாம அதுக்குன்னு உள்ள கட்டுப்பாடோடு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்னா மத்தியானம் கொஞ்சம் நேரமாவது படுத்துக்கணும் படுத்துக்கல்லேன்னா தலைவலி வரும் ஏன்னா அந்த ஆகாரம் ஜீரணமாகலை அப்போ வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம் உடனே ஒரு மாத்திரை ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அப்போது அந்த ஜீரணம் பண்ண போன ரத்தம் அந்த மாத்திரையை ஜீரணம் பண்ணுறதுக்கு வரும் அப்போது நமக்கு லேசாக தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கும் நாம் அப்படி விட்டுடுவோம் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னா அந்த மாத்திரை ஜீரணமான உடனே திரும்பவும் அந்த ஆகாரத்தை ஜீரணம் பண்ணுறதுக்கு உடம்பு ஆரம்பிக்கிறது திரும்பவும் லேசாக தலைவலிக்கும் இப்படி நம்முடைய உடம்பை செயல்பட விடாமல் நாம் மாற்றுறோம் அப்படி மாற்றப்படாது தலைவலி வந்தால் என்ன செய்யணும்னா பிசாம லங்கனம் பரமௌஷதம் அப்படின்னு ஆயுர்வேதம் காண்பிக்கிறது உபவாசம் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கணும் ஏன்னா வயத்தில் உள்ள ஆகாரம் ஜீரணமாகற வரையிலும் எதுவும் சாப்பிடப்படாது பசித்து புசி அப்படின்னு அவ்வ பாட்டி சொல்கிறான் பசிச்சால்தான் சாப்பிடணும் பசிக்கலன்னா ஜீரணமாகலைன்னு அர்த்தம் அப்படி நேரம் கொடுத்து ஜீரணமாகி அப்புறம் சாப்பிடணும் இவைகளில் வேறுபாடு வரும்பொழுது தான் நமக்கு தலைவலி இது மாதிரி வருது பழைய நாள்லேயே ஜரம் வந்தால் என்ன பண்ணுவான்னா நாம் இந்த நாளில் ஜுரம் வந்தால் உடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவோம் நிறைய டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணிட்டு மாத்திரைகள் நிறையா வாங்கிட்டு வருவோம் மாத்திரை மூட்டையோடு தான் ஆற்றுக்கு வருவோம் பழைய நாளில் என்ன பண்ணுவான்னா ஜுரம் வந்ததுன்னா அடக்கஷாயம்னு ஒன்று பண்ணுவாள் அந்த கஷாயத்தை மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்டால் அந்த ஜூரம் சரியாக போயிடும் ஜூரம் சரியாக போனதுக்கு அந்த அட கஷாயம் காரணமா அப்படின்னா இல்லை அந்த கஷாயம் ஒரு இருபது பர்சன்ட் வேலை எப்படி சரியாக போச்சுன்னா பேசாமல் கம்பிளியை போற்றிண்டு படுத்துனு விடுவான் ஒன்றும் செய்ய மாட்டான் கம்பிளியை போற்றிண்டு பேசாமல் படுத்துட்டு இருந்தால் தானாக விடும் ஜரம் சரியாக போகும் அப்படி கால அவகாசம் கொடுத்தும் அந்த ஜூரம் சரியாக போகிறதான்னு பார்க்கணும் அப்போவும் சரியாக போகலை அப்படின்னா அதற்கப்பறம் வைத்தியரை போய் பார்க்கறதுன்னு வரணும் இப்படிலாம் பழைய நாளில் வைத்திய முறைகள் இந்த நாள்ல ஜுரம்னு எடுத்துட்டால் ஜுரத்திலேயே நூற்றி இருபது விதம் சொல்கிறாய்ப்போம் இதனால ஜூரம் வருது、அதனால் ஜூரம் வருது அப்படி காலம் மாறி போயிட்டது அதற்கு நம்முடைய சூழலை நாம் மாற்றிட்டோமானால் எந்த விதமான வியாதியையும் சரி நம் உடம்பில் எட்டு விதமான தாத்துக்கள் இருக்கு மேல்தோல் உள்தோல் மாம்சம் இரத்தம் மேதஸுன்னு ஒரு தாத்து அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும் மஜ்ஜான ஒரு தாத்து ஸ்நாயு நரம்புகள் அஸ்தி எலும்பு இந்த எட்டு விதமான தாத்துக்கள்லே தான் நோய்கள் வருது இந்த வியாதி வர்றதுக்கு காரணம் பாபகர்மா நாம் செய்ததான பாபம் இந்த எட்டு தாத்துக்கள்லேயே உட்கார்ந்துக்கு அது வியாதியாக வெளியில் போகிறது இந்த எட்டு விதமான தாத்துக்களையும் ஒவ்வொரு விதமாக சுத்தி பண்ணுற வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போது ஒரு பழைய நாளில் ஒரு வைத்தியம் உண்டு மேல் தோலில் ஸ்கின் ப்ராப்ளம்னு வரும் தோல்வியாதி அதில் ஒரு விதமான தோல்வியாதி அதற்கு என்ன மருந்து அப்படின்னா சமயம் நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியே கேள்விப்பட்டிருக்கோம் நாம் அதாவது ஒரு டின்னு இழுப்பை என்ன வாங்கிக்கணும் வேதாரண்யங்கிற க்ஷேத்திரத்திற்கு போகணும் வேதாரண்யத்தில் தங்கி சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் தினமும் அந்த இழுப்பை எண்ணெயை கொஞ்சம் இடத்துன்னு போகணும் வேதாரண்யத்தில் பாடர் பெற்ற ஸ்தலம் பெரிய சிவன் கோவில் இருக்கு அங்கே அகல் விளக்கு வாழ்ந்து போய் அத்தனை சந்நிதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இலுப்பை எண்ணெயை விட்டு திரி போட்டு ஏற்றணும் ரெண்டு வேலையும் ஏற்றணும் தீபம் போடணும் அத்தனை சந்நிதியிலையும் அந்த ஒரு டின்னு இழுப்பை எண்ணெய் தீர்ற வரைக்கும் அந்த ஊரில் வாசம் பண்ணணும் வாசம் பண்ணி அந்த ஒரு டின்னு எண்ணெய் தீந்த உடனே ஊருக்கு வந்துள்ள அந்த வியாதி குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவார் என்ன காரணம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்னு இந்த இழுப்பன் அந்த சுவாமிக்கு போட்டால் குணம் சரியாயிடும்னு நினைக்கிறோம் இதில் நிறைய காரணங்கள் இருக்குது அவ்வளோ காரணங்களையும் மனசில் வச்சுன்னு தான் இந்த காரியத்தை செய்ய சொல்கிற தோல் வியாதிக்கு அது என்னங்கிறத